கடைசியா வந்தே தெரிவிக்கிறது கேட்ட மாத்திரத்திலேயே அந்த அன்பு நிகழ்ச்சி அதுபோல் அந்த கேட்ட மாத்திரத்திலேயே தன்னை மறந்தான் தன் நாம் கட்டான் தலைப்பட்டான்னு தலைவன் தான் பாண்டி தனஞ்சி விட்டு போனான் அருமையான ஒரு பாலம் அது நீங்க தொழிலாளர் பணத்தை பரஞ்சோதி முனிவரோடு தடுவிலிருந்து அவருடைய வரலாற்றில் அதுதான் பெரும்பணியும் கதை நேரம் முடிச்சே இருக்கலாமே அஞ்சாறு சொல்லிருக்கலாமே அல்ல இப்பொழுது பாண்டி மன்னன் அதை கேட்டான் அவ்வளவுதான் இருக்குது அப்பாஜன் போயிட்டான் கருத்து ஆகே தன் நாட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது யார் காதல போடணும் அரசன் காதல போடணும் உரிமை நம்ம கண்ட அவனுக்குமே என்று தான் கண்ட பேர்களை தான் கண்ட நன்மை தீமைகளை யார்கிட்ட சொல்லணும் தனக்கு உரிவனாக இருக்கிற அரசன் என்று சொல்வது இயல்பு அப்படிப்பட்ட ஒரு பரஸ்பரம் உணர்ச்சி இருந்தால் போய் தெரிவிச்சா தெரிவிச்சிட்டு வந்துட்டான் இப்பொழுது அங்க என்ன நடக்குது ரொம்ப அருமையான ஒரு பாட்டு ஒரு பாட்டு இந்த நாற்பத்தி ஏழு ஒரு பாடல் என்று சொல்லலாம் பாட்டு ஈட்டுவார் வீணை ஒத்த போது இருள் கருக வாட்டுவார் அவர் சென்னி மேல் மலரடி கமலம் சூட்டுவார் மறை விளங்க காட்டுவார் ஒரு சித்தராய் தோன்றினார் கனவில் இந்த தனஞ்சயன் போனா அவன் போன போது போய் பிடிச்சிட்டா அன்றைய நாளில் இந்த சூரியன் மறைந்தான் அப்படி எனவே பகல் போடுறதெல்லாம் போயிடு இரவு மணி பதினொன்னு கனவு வந்தது தோன்றுகிறார் அவ்வளவுதான் கனவுல உரையடையில சொன்ன அந்த பாண்டி மன்னன் தூங்க நினைந்தான் தூங்கினான் அப்பொழுது கனவில் சொக்கநாதரே கனவில் சித்தராய் தோன்றினான் அவ்வளவுதான் சொல்லுவான் அந்த சொக்கநாதர் யார் அவர்களுக்கும் உயிர்களுக்கும் என்ன தொடர்பு சைவ சித்தாந்தத்தை கொட்டி வச்சிருந்த சைவ சித்தாந்த கருத்தை ஒத்த போது இருள் மலம் கருக வாட்டுவார் ஆண்டவன் எப்பொழுது உயிருக்கு காட்சி தருகிறான் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது நம்ம தத்துவம் சிவபெருமானை பரம்பரளாக கொண்டு வழிபடுகின்றவர்களுக்கு கூடிய தத்துவ கொள்கைகள் சைவ சித்தாந்தம் என்றார் அந்த கொள்கைகளை நம்ம சொல்லும் போது ரொம்ப அருமையாக சொல்வார்கள் குரல் சுவாமிகள் திருமணந்தாள திருமணத்தினுடைய ஆதிபதாக குரல் சுவாமிகள் திவ்யம் பழுத்த சைவ சித்தாந்தம் என்று சொல்வார் அது பெரிய அருமையான அந்த ஆராய்பம் என்று சைவ சித்தாந்தம் சொல்வார் அதுல என்ன கருத்து இருக்கு எப்பொழுது இறைவன் நமக்கு தோண்டி காட்சி தருகிறான் என்று கேட்டா இரண்டு நிலை வரும்போது காட்சி ஒன்று இந்த உயிர் செய்த அழுக்கு இருக்குது இந்த ஆணவம் அந்த ஆணவமானது கொஞ்சம் குறையணும் கேட்டா ஆணவம் என்று தத்துவத்தில் பேசுறது கேட்டா எதை எடுத்தாலும் தன்னாது தான் என்று சொல்லுவது நான் தான் நான் தான் தன்னுடைய ஒன்றை தன்னுடையது தான் தன்னுடையதான் என்று சொல்வது இருக்குதே அதுதான் ஆணவம் பேர் அதுதான் யான் எனது என்று சொல்லுவாங்க எல்லாம் யான் என்று சொல்வதும் எல்லாம் என்னுடையது என்று சொல்வதும் தான் அந்த ஆணவம் எனது என்று சொல்லு நிலை இருக்க நீங்களும் எப்படி ஆகணும் எல்லாம் அவன் எல்லாம் அவனுடையது என்று வந்துடும் இந்த பக்கம் வரணும் எல்லாம் அவன் எல்லாம் அவனுடமை என்று வந்துட்டாங்க அதுதான் சொல்லுவது அப்ப அந்த மாதிரி பக்கம் வந்துட்டு எதிரியும் விருப்ப விருப்பம் எல்லாம் இருக்க வீட்டுல குழந்தை பிறந்தது ஒரு கால் தெய்வாதீனமாக அதிகமானது நாம் அந்த குழந்தை வளர்த்து இரவு பாரியம் கையிலே வச்சு மார்பிலேயே வச்சுருங்க கஷ்டம் அவன் கொடுத்தது அவன் வாழ வைத்தது அவங்களுக்கு நினைச்சா அவங்களுக்கு அது போல எந்த ஒரு உடமை வந்தாலும் அது அவன் தந்தது என்ற நினைவு இருக்கும் போகும்பொழுது அதை பற்றி கவலை இல்ல ஒண்ணு நம்ம விட்டு அது போனாலும் சரி அதை விட்டு நாம போனாலும் சரி அந்த பண்புகிறதே அதான் யான் எனது என்பது மாறுவது இந்த ஒன்று வந்தது பெரிய மகிழ்ச்சி தீமை வந்தாலும் துக்கிச்சு அழுவதில்லை இருவினை ஒப்பு என்றும் அதுக்காக மகிழ்ச்சி பட்டு ஆகுங்கிறது தீமையும் அந்தோ என்று சொல்லி அழுது தீமை வரும்போது நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நான்கு தலைமை செய்ய தீமதி அந்த ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் அப்படியே நீ குருநாத குடுத்துட்டேன் குடுத்துட்டு எல்லா அவனு நினைச்சுட்டேன் ஓலை வருது எப்படா குதிரை வருதுன்னாரு நான் நானா பதில் சொல்லுவேன் எப்ப சாமி குதிரை வருது ஆவணி மூலத்துக்கு வரும்னு சொல்லுவேன் ஆவணி மூலத்துக்கு வரும் மேல ஒரு ஆள்வலையே இருக்கலாம் நாமி போட்டுவலையாங்களா வீட்டுல கூட பாருங்க என்ன கவலை ஒரு கல்யாண பத்திரிகை வந்தாலும் அல்லது இன்னொரு பத்திரிகை வந்தாலும் கவலைப்பட்டமா தெரியாது அவங்களுக்குள்ள கவலை போன மாசம் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு பாப்பா கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னே வந்துருந்தார் இப்போ நம்ம போனோம் ஏன்டா பெரிய தம்பி போறியா எனக்கு அன்னைக்கு யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டு வரணும்டாடு தம்பி நீ போறியா எனக்கு வேணாம் பாரு நானே போயிட்டு வரேன் என்ன போனாங்க இப்ப பெரியவங்க போன பிறகு அந்த கல்யாணம் பத்திரிக்கை அந்த பத்திரிகை வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நாமல்ல தலை ஒழுக்க வந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் எங்க அப்பா எல்லாம் பாத்துவாங்க சார் நமக்கு அப்பா அம்மா இருந்து பாத்துக்கிற வரைக்கும் நமக்கு குஷி கவலை இல்ல நம்ம தலையில வந்து விடும்போதுதான் அது வருது அதனால உண்மையிலேயே என்னைக்குமே நமக்கு அப்பா அம்மா தான் எல்லாம் செஞ்சதுன்னு வச்சுட்டு வச்சுக்க வம்பு எல்லாம் எல்லாம் எங்க அம்மா அப்பா பாத்துவாங்க சார் ஆனா உண்மையை நடிக்க கூடாது உண்மையிலேயே அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வருவது ரொம்ப நாளாக அதான் மலபரிபாகம் இரிவினை ஒப்பு என்று செய்வதுதான் சொல்வது இந்த யான் எனது என்ற அந்த உணர்ச்சியும் குறைத்து எல்லாம் வந்து நன்மை செய்வது நன்மை வருகின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்து தீவி வருகின்ற பொழுது மிக துக்க இன்னைக்கு ரொம்ப அருமையா வந்து இன்னைக்கு சாப்பாடு டிஃபன் வந்து ஒரு இலை வந்து பதினஞ்சு ரூபா போட முடியாது நல்லா அருமையா கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது ஆடா நல்ல தீங்காது எல்லாம் இது வரைக்கும் போறது அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான் சரி திருவருள் அப்படி அப்படி இருந்தா தான் நாளைக்கு வெறும் பட்டினியா போகும்போதும் திருவருள்னு வச்சுட்டு போவேன் இன்னைக்கு ரொம்ப அருமையா கேசரியும் போனாலும் சாப்பிட்டேன்னா நாளைக்கு இந்த நாலு நேரம் கேசரி போண்டா சாப்பிட்ட சார் இப்ப இருக்கு திருவள்ளுவர் தான் சொன்னார் இந்த இருவரி உப்பை சொன்னது திருவள்ளுவர் தான் ஒருவர் உள்ள கூட கிடையாது மகிழ்ச்சி இருக்கிறதோ தீமை வரும்போது அருமையான இருவனி ஒப்பு இருவனி ஒப்பு மகிழ்ச்சி செய்ய முடியாது மகிழ்ச்சி படாம இருக்க முடியாத ஒருத்தர் அங்க இரு நம்ம அறியாமையே சந்தன மாலை தூக்கி போட்டு ஐயா உலகத்திலே தலை நிமிடம் பெருமானுக்கு போடுங்க அதை நீ வந்து அன்னைக்கு மகிழ்ச்சி படாம இருந்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு சாணி அடிக்க பேசாம இருப்ப இப்படி சொன்ன திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் ரொம்ப அருமை இன்பத்துள் இன்பம் விளையாதான் ஒரு குரல் மட்டும்ட்டிங்கள நீ அது இல்லாம சரிங்களா உங்களை வந்த அமெரிக்காவில கூப்பிடுகிறார்கள் ஒரு தந்தி வந்து இருக்கு சரிங்களா அப்படிங்கும் போது சார் அமெரிக்காவில் ஒவ்வொரு நாளைக்கு இருபது ஆளுதா சார் அப்படி சொன்னு ஆமா திருவருள் என்னமோ இங்க இருந்து செய்வதை நீங்க கொஞ்சம் லேசா நினைச்சீங்கன்னா தான் சீரியஸ் இமிடியே கொஞ்சம் மதிப்பீடு இப்படி சொன்ன ஒரு ஒரே ஒரு புண்ணியமான திருவள்ளுவர சில எப்படி சார் கடைபிடிக்கிறது தள்ளிட்டு அப்படிதான் சொல்லுவது குப்பை உரைகள் என்பதான் சொல்லுவோம் அதனால இன்பத்துள் இன்பம் விடையாதான் இன்பம் வருகின்ற பொழுது இன்பமா கருதா இன்னைக்கு நல்லா அருமையான அஞ்சு மணிக்கே கொட்ட குழம்பா காப்பி கொடுத்தாங்க அவர் போற போக்கியும் மற்றவங்களை எழுதல கருக்கிறது நாங்க ஆனால் தத்துவ நோக்கி அதற்கு இருவடி ஒப்பு என்பது அபிராமி அந்த படிப்பீங்களா அதுல நந்தே விளையினும் தீரே வரினும் நான் அறிவது ஒன்றேயும் அன்று அபிராமி நந்தே வரையினும் தீரே விளையினும் நான் அறிகுவது ஒன்றேயும் என்று உனக்கே பரம் உன்னுடைய அடிமை எனக்கு நன்மை தன்மை தான் என்று எல்லாம் அவன் என்று கருதிப்படுகிறார் வரும்போது இளிவனை ஒப்பு வருகிறது இதைத்தான் சொல்லுகிறார் ஈட்டுவார் வினை ஒத்த போது வினை ஒத்த போது இளிவினை ஒப்பு வந்த போது என்றார் உயிரை ஒத்த போது ஈருள் மாலம் வாட்டுவார் அப்பொழுது இந்த பிடித்திருக்கிற ஆணவ மரமானது நீங்கும் அப்படி செய்கின்றவர் பெருவான் இருள்னவம் பேர் ஆணவத்துக்கு இருள் மலம் நிறையா ஆனவ மலத்துக்கு இன்னொரு இருள் மலம் அது என்ன இருள் இந்த ஆணவம் என்ற ஒன்று உயிரினுடைய அறிவைத்து மறைத்து இருப்பதனால அதுக்கு இருள் இருள் மலம் என்று பெயர் வச்சாங்க பதினாறு சாத்திரத்துல திருப்பையுமாவதி பாரு மலத்தை இருள் மல நிலை என்றே பாடியிருக்கார் நம்ம சோழன் போக்குவரத்து தம்பி அவங்களுக்கு ஆணவத்தின் நிலையின்னு சொல்லாம இருள் நிலையினர் அப்போ நம்ம பிடித்த இந்த உயிரை பிடித்திருக்கிற ஆணவம் எது போன்றது இருள் போன்றது இருள் இருந்தால் எப்படி ஒன்று அறிய முடியாதோ அது இந்த ஆணவம் இந்த உயிரத்தில் இருப்பதனால ஒண்ணு அறிய தெரியல அப்படியே இருக்கு குழந்தைக்கு உடனே ஒருத்தானது இருள் இருள் அது ஒண்ணுதான் அந்த இருளை நீயே நீக்கிக் கொள்ள முடியும் ஏன் மற்ற ஒளிகளைக் கொண்டு அந்த ஆணவத்தை உங்க தாத்தா இறைவன் தான் வந்து நீக்கணும் அப்படியான இருளை விட மோசமானது என்ன ஏண்டா கண்ணு இரும்ப ஒரே இருட்டு அம்மாவாசி இருட்டா இருந்ததுன்னா என்ன உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின் முன்னால் இருக்கிறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க இருள இருட்டா இருக்குன்னு தெரியுது அந்த இருள் புசக மாதிரி கண்ணாடி கூடு மாதிரி காட்ட முடியுமோ முடியாது அது எனக்கு கண்ணாடி கூடு மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி பொருள் காட்ட முடியாது ஒரே இருட்டா இருக்கு அப்படியா தெரியுது அப்ப என்ன தெரியுது பாத்தியா இருளானது பொருளை காட்டாது ஆனா இருள்ங்கிற தன்னை காட்டும் இருட்டா இருக்குல்ல தன்னையாவது காட்டும் இந்த ஆணவம் பிறவத்தையும் அறியவிட்டாது தன்னையும் காட்டாதுங்க அப்ப இருளமும் கொடியது என்றெல்லாம் சித்தாந்த சாஸ்திர பேசுவோம் அந்த இருள் மலம் வாட்டுவார் அந்த ஏன் இருள்மளத்தை கெடுப்பார் சொல்லப்படாதா இருள்மளத்தை ஒழிப்பார்னு சொல்லாதா வாட்டுவார்னு சொன்னார் இந்த வாட்டுதல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வாட்டுறது ஏதேன்னு ஒரு பொருள் எடுத்து வாற்றும் இந்த கடலை இருக்கு சரிங்களா கடலை வந்து நம்ம கடலக்குடி போட்டு அது என்ன பண்றாங்க அப்படியே வாட்ட என்ன கேட்டா கடலையை ஒடிக்கப்படுறது இல்லை அந்த கடலை இருக்கிற மேல இருக்கிற அந்த தோல் உள்ள இருக்கிறத நீ பக்குவப்படுத்திக்கிறோம் சரிங்களா இந்த பக்குவப்படுத்திக்கிட்ட அதுக்கு வாட்டுதல் பேர் கடலை இருக்குது உள்ள பருப்பு இருக்குது ஆனா அந்த பருப்பு எடுத்துக்கொண்டு போயிச்சு ஆகவே கடலை இருந்தாலும் கூட கட்டுப்படுகிறது அது போல தான் ஆணவம் என்பது உயிரை விட்டு அந்த தன்மையை கெடுக்கலாமே தவிர உயிரினத்துல ஆணவம் எப்பவுமே இருக்கும் எது போலனர் வருத்த வித்தை போலனர் வருத்த வித்தை போல சித்தாந்தம் வளர்க்குது கடல நல்லா இருக்கு நல்ல நல்ல வருது கொஞ்ச நேரம் போட்டு விதைங்களேன் பிறகு தன்மையை செய்யாது ஆனால் இருக்கத்தான் செய்யும் அதனால்தான் திருமூலர் எனப்பகர்சு உயிரும் அனாதி உயிரை பிடித்திருக்கிற அந்த மலமும் அனாதி இருக்கும் ஆனா தன் தன்மை கிட்ட ஒண்ணு அதனாலதான் திருமண கூட அருமையா சொன்னார் பொடிவாயில் ஐந்து அவித்தான் அவித்தான் என்ன கடல் இருக்குது நல்ல பச்சை கடல் இருக்குது கழிவு எல்லாம் போடலாமே தவிர விதைக்கு போட முடியாது அதுபோல அந்த பொரிவாயில் ஐந்தை கெடுக்க முடியல அவித்தான் பொரிவாயில் ஐந்து அவித்தான் பொயிரியர் ஒழுக்க நிறைந்தார் நீடு வாழ்வார் ஆருமே செஞ்சிருக்காரு முதல் ஞானி அல்லவா எனவேள் மாட்டுவார் அப்போ பெருமான் உயிருக்கு செய்கிற இந்த ஆணவத்தை ஒப்பு வரும்படியாக செய்வார் அது பெருமான் திருவன் பெருமான் திரு என்ன செய்வார் அடுத்தபடியாக அவர் சென்னி மேல் மலரடி கமலம் சூட்டுவார் இந்த மாதிரி அன்பர்களுக்கு திருமணி தன் திருவடி தீட்சியை தருவார் தன் தலைமையில் சூட்டுவார் சூட்டுவார் திருவடியின் தலைமையல் வைத்த பெருமானார் நல்லவாரே திருமண தீசை மணிவாசகருக்கு திருவடி தீட்சு கிடைச்சார் ரெண்டு திருவடியும் தீட்சு கடைச்சு ஒரு திருவடி மட்டும் இல்ல இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தருமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்துணிந்தேன் குருநாதன் பெருமான் கற்றாறை தீட்சி இருக்கே ரொம்ப சிறப்பு ஞானிகளை வணங்குற பொழுது திருவடி ஆனா தீண்டி வருஷம் நமக்கு நல்லது ஆனா அவங்களுக்கு கெடுதல் அமைச்சரால் பாண்டி மன்னன் அவையில் இருந்தீங்க ஆமா திருப்பூர் வந்த பிறகு உங்க நடவடிக்கை எல்லாம் நான் உங்கூர் திருவாதூர் எங்கூர நல்ல கதப்பா உங்க பாட்டியெல்லாம் எங்க வீட்டுல எங்க பாட்டியை சேர்ந்து பேசிட்டு அப்ப நீங்க நம்ம திருவாதூருக்கு ஒரு தலை வரமாட்டீங்க ஊர் வேண்டேன் உங்களை தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் சார் மாண்பு அமைச்சர் வேண்டேன் உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் ஏன் சுவாமி இப்படி ஞான எங்க வந்ததுனார் குற்றாலத்து அமர்ந்துறையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அதனால்தான் இங்கே அடிக்கமலம் பெற்ற உயிருக்கு தான் அப்படியாங்களா சுவாமி எல்லாம் திருவாச வச்சு உரைஞ்சு பார்த்துருக்கணும் ஒரு அருமையான பாட்டு கேட்டாயோ தோழி கேட்டாடி சமாச்சாரத்தை என்ன கேட்டாயோ தோழி தான் தோழி நடந்தது என்ன நடந்தது ஒருவன் அந்த ஆள் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டான் அதுக்கு தாண்டி நீ வந்து ஆளை பார்த்து மயங்காத ஊதுகாமாத சொன்னே வெள்ளையின் ஜெல்லையும் பாத்துட்டா ஈழிக்கிறீங்களே நீ இழிக்கிறீங்க வெள்ளையம் செல்லும் பெரியவனா பத்து பேருல மோதல் இருந்தாலும் வாங்கி போட்ட மோதர்மா இருக்கலாம் கேட்டியாடி சதுங்கரிய கிடி செய்தவாறு ஒருவன் இந்த திருப்பூர்ல என் காதல் அவன் பாரு மோசடி பண்ணிவிட்டான் இதுக்கு தாண்டி ஆளந்தடி ஆமாம் கால விடப்படாதுன்னு சொல்றது பெருந்து பெருந்துறையான பெருந்து ஒரு பொருள் என்னன்னு பெரும்புள்ளிடி அவ்வளவு லேசு இல்ல அஞ்சாறு அம்பேத்கர் அஞ்சாறு தான் அஞ்சாறு கூப்பிட்டு என்ன பின்னா கட்டிட்டாலேயே எனக்கு நான் சொல்றதுலாம் தென்னன் பெருந்துரையான் பெருந்துரையினர் ஏதாவது படிச்ச வரநாட்டாளா வேற நாட்டாளி அவட்ட போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு மதில் பூடைசூழ் தென்னன் அந்த மதிலையும் வந்து அவன் கட்டடத்தையும் பாத்தீங்கன்னா மாளிகையும் பாத்தீங்கன்னா இன்னும் பாக்கலாம் நாளையும் பாக்கலாம் இது வரைக்கும் பாத்துவே இல்ல என்ன பொருள் எப்படி பொருள் ஒவ்வொரு கட்டிடமும் ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு இடமும் அப்புறம் சிவம் காட்டி சிவம் காட்டி அங்க தத்துவம் தாழ் தாமரை காட்டி தன் திருவடி ஆகிய தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி அந்த திருவடிதான் உயிருள் பெற வேண்டியது என்று அந்த கருணையும் காட்டி நாட்டா நகை செய்ய நாம் மேகளை ஆழ்தான் கொண்டவா பாடுதுங்கான் அம்மா அப்படி போகிறது அந்த திருவாசம் அது இன்பத்தில் தொடங்கி பேரின்பத்தில் முடிகிறது அப்போ இந்த மாதிரி திருவடி செய்து அந்த இருவினை ஒப்பு வந்தவர்களுக்கு ஆண்டவன் தன் காட்சி தருவான் எப்படி தருவான் சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருளித்தேன் காட்டி அதை தாங்க சொன்னா இன்னி மேல் மலரடி கலம் சூட்டுவார் மாதந்த காட்டுவார் இந்த காட்டுவாரு இப்ப மீண்டும் நேரடி கதை கலைக்கிறோம் கதையில என்ன போய் வந்து வணிகன் வந்து சொன்னா கருமவனத்துல இந்த மாதிரி மகிழ்ச்சி வருது அதை இரவிலே இறைவன் சொக்கநாதரே இப்படி ஒரு சித்தராய் வந்தார் அந்த சொக்கநாதர் என்பதற்கு ஒரு பாட்டு ஒரு அருமையான பி கலாம் திருவிளையாடல் புராணம் காட்டும் சைவ சித்தாந்தம் என்று ஐநூறு பக்கம் தரணும் எனவே இப்ப அவ அந்த இருந்த கனவு கண்ட சித்தராய் வந்து தோன்றினான் தோண்டிவிட சீதான் வடிகொள்வே கடம்பி திருந்த கடிகள் காட் அணி நகர் காண்கன உணர்த்தி ஏகினார் வணக்கம் இந்த காலையில் ஒரு ஆள் வந்த சொன்ன அழிச்சிட்டு அது ஒரு நகரமாக ஆக்கு என்று சொல்லிட்டு ஒரு வணிகர் என்ன செய்ய முடியும் அழித்து நகராக காண்க என்று கணவர் சொன்னாராம் யாரு சொக்கநாத அவளை நல்ல கனவு கண்டா தூங்கப்படாது தீய கனவு எப்படியாவது தூங்கிடணும் பஞ்சாங்கத்துல போட்டு தீய கனவோட மறுநாள் பிடிச்சா அதுவே சங்கனமில்ல நமக்கு அதெல்லாம் மனசுடைய இதுதான் தேவையில்லை நல்ல கனவுன்ற மூணு கண்ணிக்க வச்சு இப்படி காலத்து கனவு நல்லது தூக்கம் வந்தா கூட எல்லாமே வீட்டை பார்க்கணும் நல்ல கணவன்னா அது தூக்கப்படாது தீய கணவனா எப்படியாவது தூக்கத்தை உடச்சு இப்படிதான் சொல்வாங்க கனவு இலக்கியத்தில் கனவு அப்படி ஒரு கட்டுறாங்க வேண்டிய சங்கரகெல்லாம் இருக்குது வேண்டாம் எனவே இந்த கனவு கண்டனம் என்று கருவி கடம்பத்தை அடித்து ஒரு நகரம் காண வேண்டும் என்ற ஆணி திருவள்ளுவானி மணிப்பதா எப்பட அந்த மூணுல இருந்து மணி ஆறு வரும் எதிர்பார்த்தான் மூணு பண்ணு மொழி மொழி மாதா மூணுங்கிற அந்த பெரிய அந்த உள்ள மூணு அஞ்சு மூணு பத்து மூணு இருபது மூணு நான்கு அஞ்சு நாலு அஞ்சு அப்படியா மழக்கழிவு செய்யறது பல்லு விலை குளிக்கிறது சாப்பிட்டு எது வேணும் அதை விட்டுட்டு மக்களும் சேர்த்துக்கிட்டான் இதெல்லாம் போட்டு தீய கனமோட மறுநாள் அதுவே சங்கனம் இல்ல நமக்கு மனசு வேறு நல்ல கனவு வந்தா மூணு நல்ல கனவு தீய கனவு கனவு இலக்கியத்தில் கனவு அப்படி ஒரு கட்டுவிட தான் சங்க இருக்குது வேண்டாம் எனவே இந்த கனவு கண்டானம் அது நல்ல கனவு ஆஹா சித்தராய் வந்தது நம்ம சொக்கநாதிரியைதான் என்று கருதி கடம்பவனத்தை அடித்து ஒரு நகரம் காண வேண்டும் இந்த ஆணி திருவள்ளுவாணி சொல்லி இருந்தா மணிப்பா மணி மூணு எப்பட அந்த மூணுல இருந்து மணி ஆறு வரும் எதிர்பார்த்தான் மூணு மொழி மொழி மாதா மூணுங்க நான்கு அல்ல நாலு அஞ்சு நாலு பத்து அது அஞ்சு அப்படியா உடனே எழுந்திருந்தான் விடிய காலத்து கடை காலை கடன் முடித்தான் காலை கடன் உண்டு என்ன காலை கடன் கேட்டா காலைக்கடன என்ன பண்றான்னு கேட்டா ரெண்டுல முடிச்சு மலக்கழிவு செய்யறது பல்லுகளை குளிக்கிறது சாப்பிடுறது இதுதான் காலைக்கடன் முருகா முருகா எழுவேணும் அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் இதெல்லாம் இருக்கணும் எது மலக்கழிவு நீராடல் அப்புறம் நீராடல் இறைவனை வடிபடுதல் அதுதான் முக்கியம் காலைக்கடன் இறைவடிபார் என்பதுதான் அந்த இந்துமையாத முக்கியமானது அதுக்கு முன்னும் பின்னுமாக செய்கின்ற உடல் தூய்மை உள்ள தூய்மைதான் மற்றவையெல்லாம் இந்த உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் எதற்கு காரணமாகணும் வழிபாட்டிற்கு காரணமாக அந்த கடமையை அருமையா செய்தான் பாண்டியன் பாருங்க வேகமா போகணும் நேரமும் வேகமா போகணும் பாடலும் வேகமா போகணும் உடனே அந்த அமைச்சரை எல்லாம் அழைத்தான் அப்படி அமைச்சரெல்லாம் அழைத்து நேராக கோவிலுக்கு போனோம் கோவிலுக்கு போய் பலவாறு போடுகிறான் அரிச்சனை அரிச்சனை பாட்டையா அறிச்சிக்கிறான் அதுல ஒரு மூணு பாட்டு ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன் அமரர்வான் பதமேல் வீழும் ஆசையும் வெறுத்தவர்கி பெருமானி நீ காட்சி தருவது யாருக்குன்னு கேட்டா இந்த உலகத்தாசையும் மேலிருக்கிற திருமாவள தர்மன் போன்ற அந்த மேலுலக ஆசையும் இவற்றையெல்லாம் விட்டவருக்குத்தான் திருவடித்தே காட்சி தருமன்னு சொல்லுவாங்க